வணக்கம் அக்டோபர் 31 ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரப்பு கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று அடல்ஜி நெகாகா என்ற பெயரில் புத்தகத்தை எழுதியவர் பிரஜேந்திரா ரெஹி என்பவர் ஆவார் இரண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான ஆசிய விளையாட்டுப் போட்டியில் நானூறு மீட்டர் தடை தாண்டு போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்ற தருண் அய்யாசாமி என்பவர் திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்தவர் மூன்று அடல் பிங்க்ரி என்ற பெயரில் தொழில்நுட்ப பயிற்சி ஆய்வகம் தமிழகத்தில் மன்னார்குடியில் திறக்கப்பட்டுள்ளது நான்கு மேக் இங் இந்தியா ஃபைவ் ரெடி என்ற பெயரில் 5G ஜி அலக்கற்ற அலைக்கற்றை தொடர்பான ஆய்வுக்குழுவின் வழிகாட்டுத் தலைவராக ஏ ஜே பால்ராஜ் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ஒரு பகுதியான எந்த நகரில் உள்ள மைதானத்தில் ஒய்ஃபை வசதியுடன் கூடிய செயற்கை மரம் அமைக்கப்பட்டுள்ளது இரண்டு உலகிலேயே மிக உயரமான சிலையாக யாருடைய சிலையை குஜராத் மாநிலத்தில் உள்ள பதோத்ரா நகரில் அமைக்கப்பட்டு திறப்பு விழா நடைபெறவுள்ளது மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான மகளிர் தொழில் முனைவோர் மாநாடு எங்கு நடைபெற்றது நான்கு ஜகார்தா ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவருக்கான குண்டெறிதல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய வீரர் யார் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி